ீிாமூர் சுந்திரைப்பூத்திரீங்கயிரேஷி கமா ஓ பஞ்சி நாடகதீபிரகணம் முதல்ஷ்லோக்கம் पूर्वं स्वमायया பரவந்த பூர்ணப்பூர்வம் சயையே ஜூத்திசீவ வேதாந்த சாஸ்திரத்தின் முக்கியமான உபதேசம் என்னன்னு கேட்டால் பிரம்மன் ஒன்று தான் இருக்குன்னு சொல்லப்போன பிரம்மைவ சத்தியம் இந்த ஜகத்தெல்லாம் பிரம்மன்தான் எல்லாமே பிரம்மந்தான் நானும் பிரம்மன்தான் நான் தான் எல்லாம் அப்படி இதம் சர்வம் பிரம்ம என்ன பிரம்மாஸ்மி இது முழுக்க எல்லாமே தான் நான் பிரம்மந்தான் ஆகையினால என்னன்னா நான் தான் எல்லாம் என்ன திறவங்களும் நான் தான் என்ன வாழ்த்துறவங்களும் நான் தான் அப்படி சொன்னால் கொஞ்சம் புரியணும் என்னை வந்து மதிக்கிறவங்களும் நான் தான் என்னை மதிக்காதவங்களும் நான் தான் எல்லாம் இப்படி போட்டுப்போம் ஆகினால என்னன்னா இப்போ வந்து ஒரு அலை வந்து நினைக்கிறது அலை வந்து என்ன புரிஞ்சுக்கிறதுன்னா எல்லாமே எல்லா அப்படின்னு பேசுறது ஏதோ ஞானம் வந்து சொல்றதுன்னு கேட்டா எல்லாமே ஜலந்தான் வந்த அலை சொல்றது அதுக்கப்புறம் என்ன சொல்றது நானும் ஜலந்தான் அப்படிங்கிறது அலை அப்புறம் என்ன சொல்றது நான் தான் எல்லாம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமோ அப்படி புரிஞ்சுக்கணும் நீங்க இது ஒண்ணு இப்படியே நீங்கள் எல்லாத்தையும் போட்டுங்க ஒரு நகை சொல்றது நகை பேசுறது நகையின் கதை அப்படின்னு சொல்லி போடலாம் ஒரு கதையே எழுதுவாங்க அது கதை எழுத அப்படின்னு சொல்லி பிரிசை அதில் வந்து இந்த நகை என்ன சொல்றதுன்னு கேட்டா எல்லாமே தங்கம்ங்கிறது நானும் தங்கம் தாங்கிறது அப்புறம் நான் தான் எல்லாங்கிறது இப்படியே நீங்கள் நிறைய சொல்லுங்கோ மண் குடத்தை எடுத்துங்கோ ஒரு குடத்துக்கு ஞானம் வந்துடுத்து அது எல்லாமே மண்ணு தாங்கிறது நானும் மண்ணு தான் நான் தான் எல்லாங்கிறது இப்படியே நிறைய சொன்னீங்கன்னா மாயை மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே அப்படியே நீங்கள் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கலாம் கஷ்டமே கிடையாது இன்னொரு திருஷ்டாந்தமும் சொல்கிறேன் எனக்கு அது பிடிக்கும் அது உங்களுக்கு எவ்வளோ தூரம் புரியும்னு எனக்கு தெரியாது ஏன்னா நிறைய பேருக்கு அதில் சந்தேகம் நிறைய வர ஆரம்பித்தோம் திரை திரையில் டிவி ஸ்க்ரீன் இருக்குல்ல டிவி ஸ்க்ரீன் தான் சொல்லணும் ஏன்னா இப்போ யாரும் சினிமா அவ்வளோ பெருசாரு அந்த டிவி ஸ்க்ரீனில் என்ன என்னெல்லாமோ வர்றது போது நெருப்பு வருது மழை பெய்யறது பூகம்பம் காட்டப்படுகிறது அத்தனைக்கும் அந்த திற வந்து ஆதாரமாக இருக்குது அதில் தான் அத்தனை நிகழ்ச்சிகளும் நடக்கிறது அதில் தான் வந்து கூத்தடிக்கிறது அதில் தான் நடக்கிறது கீதை காட்டும் பாதை அப்படின்னு அதில் நிகழ்ச்சி அது அதுதான் அதில் தான் வரப்போகுது இப்படியே எல்லாம் அந்த திரையில் தான் நடக்கிறது இந்த திரைக்கு அந்நியமாக ஒன்றுமே இல்லை நாம் திரைய பார்க்காம திரை போட்டுருக்கிறதுனால நமக்கு உள்ள ஒரு திரை விழுந்துருக்கிறதுனால அந்த திரையை பார்க்காம அதில் காட்சியும் மாற்றம் பார்த்துட்டு எல்லாம் எல்லாத்து டிவியில் எதையுமே சுவிட்சில் ஆன் பண்ணாமல் திரையவே பார்த்துட்டுருங்கோ வெறுமனை யார் பாப்பா அப்படித்தான் இருக்குது நம்ம கிளாஸ் உங்களை என்ன சொல்றேன் எதையும் பார்க்காதீங்க திரையை மாத்திரம் பாருங்கோங்கிறேன் என்ன சொல்லுவீங்க திரைய பார்க்கறது ஒரு வேலையா இதுக்காவா பிறந்திருக்கோம் உலகத்துல திரையில நிறைய பார்க்கணும் நிழல் எல்லாம் பார்க்கணும் நாங்க திரைய பார்க்க வரல அதுல நிழல்களைத்தான் பார்க்க வந்திருக்கோம் பெரியவங்க என்ன சொல்றாங்க திரையத்தான் பார்க்க அதில் ஓடுற நிழல்களை பார்க்குறதுக்காக நீ இந்த உலகத்துக்கு வரலை நீ தான் பல பிறவியில் பல சேனலில் பல சீரியலை பார்த்தாச்ச உதாரணம் புரியதான்னு பாருவோம் அது மாதிரி பிரம்மன் பரம்பரம்ம வந்து திரை போல இதில் இருக்கக்கூடிய எல்லாம் அமெரிக்கா ரஷ்யா ஜப்பான் சப சமஸ்தோகங்களும் எல்லா உலகங்களும் அத்தனை சமஸ்த லோகங்களும் அண்டவெளியின் உண்டை பிறக்கம் அளப்பெறும் தன்மை வளப்பெறும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்றழில் பகறின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன எல்லாம் எதில் இருக்குன்னா இதுல தான் இருக்கு இந்த பிரம்மம் பிரம்மங்கிற ஸ்கிரீன்ல தான் மாயினால இது என்ன பண்றோம் இது வந்து உங்களுக்கு திருஷ்டாந்த சொன்னேன் அதுக்காக வேண்டி தினம் வீட்டுல போய் டிவியை வந்து பார்க்க சொன்னாரு எது போறபோது அறிவோட பொண்ணு இப்படியா திரும்பி வருக்கிற அறிவையும் பிடுங்கிவிட்டாங்க வெயில கரைஞ்ச எடுத்துக்கொள் நீங்க இதை புரிஞ்சுக்கணும் அது மாதிரி வாழ்க்கையில வந்து எல்லாத்திலையும் வியாபகமா இருக்கிற ஒரு பரமார்த்த வஸ்து மெய்ப்பொருள் ஒன்று இருக்கு நம்ம மனசினுடைய ஆழமான அம்சம் எப்போ அதுலயே இருக்கணும் மற்றபடி இல்ல மேல விவகாரம் அல்ல பசுவன் அஸ்னன்னு கச்சன் பிரலப்பன்னு அதையும் சொல்லி விட்டுட்டார் பகவான் பிரலப்பன்னு ஜல்பன் இதுல நான் சேர்த்துட்டேன் உண்மிஷன் நிமிஷன் அப்படி இந்திரியானி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இது தாரையன் குணா குணேஷ வர்த்தந்தே இத்தி மத்வா நசதத்தை இதெல்லாம் பகவத்கீதையில சொல்லியிருக்கு என்னதான் எத்தவத்தை செய்தாலும் ஏத அவஸ்தைப்பட்டாலும் முக்தர் மனம் இருக்கும் மோனத்தே அப்படி சொல்லியிருக்கு நம்ம அங்கிருந்து வரோம் அங்கே டெல்லியில் சென்னையிலேருந்து கிளம்பி டெல்லிக்கு வரத்துக்குள்ளே எங்கெல்லாம் ஸ்டேஷன் வருமோ என்ன பண்ணுறோம் உடனே இறங்கிட்டோம் வாழைப்பழத்துலேருந்து எல்லாம் வாங்க முடியும் வாங்கிடும் ஆனாலும் நம்ம கவனமெல்லாம் என்ன இருக்குன்னா ட்ரெயின் போயிடும் அதில் ஒரு சௌரிய பேரெல்லாம் ஒரு ஒரு பர்ட்டிகுலர்னால் இன்னொரு பர்ட்டிகுலர் போயிடலாம் ஆனால் அந்த நேரம் பார்த்து அங்கே பேர் இருப்பான் நீங்கள் ஏற முடியாது அதெல்லாம் வேற கதை அதனால் என்னென்னா நீங்கள் எப்படியும் உங்கள் மனசெல்லாம் இதில் இருக்குதுன்னா அந்த வந்து ரிஷிகேஷத்துக்கு நம்ம போய் ஆகணும் அதில் எத்தவத்தை செய்தாலும் ஏதாவத்தைப்பட்டாலும் சப்பாத்தி கல் வாங்கினாலும் அவங்ககிட்ட பைசா கொடுத்து இல்லை கதையெல்லாம் பேசி அவங்கிட்ட சொல்லிகிட்டு இருப்போம் பேரம் பேசிகிட்டு இருக்கோம் அதுக்குள்ளே ஊதிட்டான்னா நம்ம போனோம் நம்ம கிட்ட அவன் பணம் அவங்கிட்ட வண்டியே இருக்கணும் போனால் போகிறது அது மாதிரி நம்ம எண்ணமெல்லாம் மனசெல்லாம் எதிலேயே இருக்கணும்னா ஆழமான மனசு எப்போவுமே சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவார் ஒரு கேட்டு யாருக்கு வேணும் தம்புரா போடு அதோடு ஒரு மிருதங்க அட்ஜஸ்ட் பண்ற வயலின் அட்ஜஸ்ட் பண்ணுறார் இவரும் தொண்டையை அட்ஜஸ்ட் பண்ணுறார் அந்த ஸ்ருதியோடு சேர்ந்து பாட்டு பாடுறபோது அப்போ என்ன இருக்குன்னா ஆனால் அவர் மனசு கொஞ்சம் ஸ்ருதி பிசிக்கிட்டுன்னா அவருக்கு தெரியும் விஷயம் தெரிஞ்ச ஆளுக்கும் தெரியும் இப்போ நம்ம வந்து பத்து பேர் இருபத்தஞ்சி ஸ்ருதியும் பெரு தேன்னு சொன்னது பாடுறதுக்குள்ள அதனால் ஒரே பத்து பேரில் இருபத்தஞ்சி ஸ்ருத்தினா எவ்வளோ இருக்குன்னு பார்த்து ஒரே ஆளுக்கு நிறைய மாறுன்னு அர்த்தம் இப்படி நிறைய ஒரு ஸ்ருதி பின்னாடி இருக்குது அந்த ஸ்ருத்தியை காதில் வாங்கி ஸ்ருத்தின்னாலே என்னன்னு தெரியாது நிறைய பேர் ரொம்ப வருஷம் ஆனாலும் ஸ்ருத்தின்னா புரிய மாட்டேங்கிறது அந்த ஸ்ருதியும் புரிய மாட்டேங்கிறது இந்த ஸ்ருதியும் புரிய மாட்டேங்கிறது வேத ஸ்ருதி வேதமும் புரிய மாட்டேங்கிறது ஆக இந்த ஸ்ருதி காதில் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அதை நிறுத்த முடியாது அதனால தான் அவர் இப்போ பார்த்தாலும் போட்டுகிட்டே இருக்கிறான் அதான் அந்த காலத்தில் ஒத்து ஊதுறவனுக்கு காசு அதிகமாக கொடுத்துட்டான் சொல்லுவான் நாகசுவர காரணக்காரங்களும் ஒத்து வந்தான் விடாமல் உதினு அப்படின்னு அவனுக்கு காசு ஜாஸ்தி கொடுத்துட்டான்னு சொல்லுவான் அது இந்த ஸ்ருதி மாறி நம்ம மனசுக்குள்ளே எப்பவுமே அகம் பிரம்மாஸ்மி சர்வம் கழு இதம் பிரம்மாங்கிற ஸ்ருதி இருந்துகிட்டே இருக்க அதுதான் இந்த உபதேசம் இந்த அபேத புத்திங்கிற ஸ்ருத்தி இருந்து கொண்டே இருக்கணும் அப்பத்தான் இந்த சங்கீதமெல்லாம் நன்றாக இருக்கும் விவகாரமும் கூட இடைஞ்சல் பண்ணாது நம்ம பாதிக்காது இங்கே முக்கியம் ஸ்ருதி மற்றதெல்லாம் இல்லை மாதிரி நீங்கள் நிறைய திருஷ்டாந்தத்தை எல்லாம் யோசித்து அதாவது நிறைய யுக்திகளை எல்லாம் சொல்லி சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குறது என்ன சொல்லியிருக்கு பிரம்மந்தான் ஜெகத்தாகி விட்டது மா ஜத்தாயிருக்கு அதுக்குள்ளம்மனே புகுந்துருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டா அவங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன் நம்ம தூங்குறோம் தூங்கினா கனவு வருது இல்லையா கண்ணை திறந்துட்டு கனவு காண்றதுலாம் கற்பனை அது மனோரதம்னு சொல்லுவோம் இங்கேயே உட்கார்ந்துட்டு நம்ம அப்படி இருந்தா எப்படி இருக்கும் இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்றது அதுவே நம்ம தூங்கிற போது நமக்கு ஒரு உலகம் தெரியுது என்னெல்லாமோ நான் அதெல்லாம் ரொம்ப வரணிக்க ஆரம்பித்தேன் அதுக்கெல்லாம் நேரம் சரி வராது அப்போ அந்த கனவு தோன்றுகிறது அதில் வந்து குதிரை யானை என்னெல்லாமோ வர்றதுன்னு வருது வச்சுக்கோங்க அந்த கனவுல அத்தனை சிருஷ்டியும் யாரோட சிருஷ்டின்னா என்னுடைய மனசோட சிருஷ்டி அதுக்கு ஈஸ்வரன் யாருன்னா நான் தான் ஈஸ்வரன் அந்த உலகமாக ஆனது யாருன்னா நான் தான் அந்த எப்படி ஒரு ஜீவன் ஒரு உரக் ஜீவா ஜீவன் உறக்கத்தின் துணை கொண்டு உறக்கத்தின் துணை கொண்டு கனவுலகை படைக்கிறானோ அப்படி ஈஸ்வரன் மாயையின் துணை கொண்டு படைக்கிறான் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் பஷியன் ஆத்மனி மாயையா எப்படி நமக்கு இதை பார்த்தா வெளியில இருக்கிற மாதிரி இருக்கு நான் வேற நீங்க வேற நினைச்சிருக்கோம் சொப்னத்திலேயே அப்படித்தான் இருக்கு நம்ம பார்க்குற காட்சிகள்லாம் நமக்கு வேறாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு அப்புறம் முடிச்சதுக்கு பிறகு என்ன சொல்றோம் இல்லை இல்லை அதெல்லாம் எனக்குள்ளேதான் இருந்தது நான் தான் எத்தனையுமா இருந்தேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரி இதையும் புரிஞ்சுக்கணும் அதுவும்ிவன்னு சொல்லிருக்குற மாதிரி நினைத்துறோம் ஆனால் நாம் யாரும் ஒன்றே ஏகமேவா தித்தீயம் பிரம்ம இதுதான் விஷயம் எப்படி சொம் மை மாயா விஜம்பித்தா பஞ்சம் எப்படி என்னிடத்தில் மாயினால் கற்பிக்கப்படுகிறதோ உறக்கத்தினால் அது மாதிரி இந்த ஜாக்ரத் பிரபஞ்சமும் பிரம்மஸ்வரூபமாகிய என்னிடத்தில் மாயையால் சிருஷ்டிக்கப்படுகிறது ஆக இது வந்து இந்த பரமாத்மா துவயானந்த பூர்வங்கிற சப்தத்துக்கு சிருஷ்டி காலேன்னு சொன்னேன் காலம்பிரி பிரமாணம் என்னன்னு கேட்டால் சாந்தோக்கிய உபனிஷத் ஆறாவது அத்தியாயம் ஏகமேவா தித்தீயம் பிரம்ம சதேவசோமிய இது அகிரே ஆசீத் ஏகமேவாத்தீயம் பிரம்ம அப்படிங்கிற வாக்கியந்தான் பிரமாணம் அதாவது இதம் அக்ரேங்கிறது அங்க இருக்கு இல்லையா அதுக்குதான் இங்க பூர்வம் இருக்கு சதேவ சோமியே ஆசீத் பூர்வம் பரமாத்மா ஏவ ஆசீ அப்புறம் சிருஷ்டே அனந்தரம் மாயையா எல்லாம் வந்ததுன்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அக்ரேன்னு சாந்தோகிய உபனிஷத்துல சொல்லி இருக்கிறது அதுலயே இன்னொரு வாக்கியம் இருக்கு அந்த மனசுல வைத்துக் கொண்டுதான் வித்யாரண்ய சுவாமிகள் இத சொல்லுகிறார் பரமாத்மா அத்வயானந்த பூர்ண பூர்வம் ஆசீத் நம்ம போட்டு பூர்வம் ஆசீத் முதல்லூத் என்னது அச்சேதன பிரதான பிரபஞ்சம் என்ன சொல்லுகிறது கேட்டா சேதன தத்துவமாகவும் அவர் இது வந்து சிதாபாசன்னு சாஸ்திரத்தில் சொல்லுவோம் ரொம்ப நாள் படிச்சிருக்கிறவங்களுக்கு அது புரியும் இது வந்து பிரதிபிம்பைத்தியம் அதாவது தூய உணர்வுன்னு ஒன்று சொல்கிறோம் அந்த தூய உணர்வினுடைய பிரதிபிம்பம் இது சேத்தன அம்சம் ஆக இந்த ஜகத்தில் ரெண்டு அம்சம் இருக்கு ஒரு அம்சம் அச்சேதன அம்சம் ஜட அம்சம் இன்னொரு அம்சம் சேத்தன அம்சம் இப்ப இந்த மைக்கு இந்த டேபிள் இந்த புத்தகம் எல்லாம் ஜடம்னு சொல்லுவோம் நம்ம எல்லாம் என்ன சொல் நம்மள என்ன சொல்லிப்போம் கேட்டால் நம்ம பேசுறோம் இதெல்லாம் உணர்றோமா உணரப்படுவதாக இருக்கிறதுனால அதுக்கெல்லாம் சேத்தனம்னு பேர் நமக்கெல்லாம் சேத்தனம்னு பேர் ஈஸ்வரன் தான் மாயையினால் அச்சேதனமாகவும் தன்னுடைய பிரதிபிம்பத்தன்மையினால் சேத்தனமாகவும் காட்சி அளிக்கிறார் வந்து பரம்பொருள் ஒண்ணுதான் இருக்கு அதுதான் என்ன திரும்பவும் போவோம் ஆகினால் நீ என்ன பண்ணணும் பரமாத்மா புரிஞ்சு கொண்டு நீ இருக்கணும் சொல்ல போறோம் அப்ப இந்த ஸ்லோகத்தை நான் பூர்த்தி பண்ண போறேன் ஜீவரூபத்திராவிசுமகிர தஸ்மின் கர்ப்பம் ததாம்யம் சம்பவ சர்வூதானாம் பாரத எல்லாம் பதினாலாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் அம்பழகா சொல்லுகிறார் இந்த ஜகத்துக்கு நான் எப்படி காரணமாக இருக்கிறேங்கிற விவரங்கள் எல்லாம் சொல்லுகிறார் எல்லாம் சொல்ல ஆரம்பித்தா கொட்டேஷனுக்கு முடிவே கிடையாது அதனால் பூர்த்தி பண்ணிக்கிறேன் எலோகத்தை நகர்த்தினேன் அடுத்த ஸ்லோகத்துக்கு பிரம்மன் தான் ஜீவரூபமாக காட்சி அளிக்கிறார் அப்படிங்கறதும் சொல்லப்பட்டிருக்கு நீங்க இதை போட்டுக்கணும் சிதாபாச ரூபேன பிராவிசத்து அவர் நுழைஞ்சார்னு இருக்கு நுழைஞ்சாருங்கிறதே பெரிய விசாரணை சாஸ்திரத்தில் அனுப்பிரவேச்ருதி அப்படின்னா இதுக்கு பேர் தத் சிர்டுவா தேவானுப் பிராவிஷத்து அநேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய அனு அதாவது உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் இப்போ சூரியன் வந்து கண்ணாடிய காற்றம் கண் சூரியனுக்கு முன்னாடி கண்ணாடியை காட்டும் சூரியன் கண்ணாடிக்குள் புகுந்தார் அப்படின்னா எப்படி இருக்கும் சூரியன் கண்ணாடிக்குள்ள அவ்வளவு பெரிய சூரியன் கண்ணாடிக்குள்ள கூற முடியுமா ஆனால் என்னன்னா சூரியன் கண்ணாடியில் வெளிப்படுகிறார் அவைலபிலிட்டின்னு சொல்லுவாங்க அதனால அது வெளிப்படுகிறார் அதனால எங்கும் இருந்தாலும் கூட அவர் அதில் வெளிப்படுகிறார் ஆத்மபோதம்னு ஒரு கிரந்தம் சொல்லுகிறது சதா சர்வகதோப்பி ஆத்மா ந சர்வத்திர அவபாசத்தே எும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் எல்லா இடத்திலும் ஆத்மா வெளிப்படுவதில்லை புத்தியில் மட்டுமே வெளிப்படுகிறது தூய்மையான கண்ணாடியில் சூரியன் சூரியனில் பிரதிபிம்பத்தை போல அப்படி சொல்லியிருக்கு ஆக ஜீவரூபத்த பிராவிசதுன்னா என்ன அர்த்தம் அந்த ஜீவர்களிடத்தில் அவர் நன்றாக வெளிப்பட்டார் அப்படி புரிஞ்சுக்கணும்னு வேதம் சொல்லுகிறது நிறைய இருக்கு வார்த்தைகள்லாம் கோட் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு பிரம்ம லட்சணம் ஜகத்துக்கு காரணம் வந்து ஜகத்துக்கு காரணமாக பிரம்மன் இருக்கு அது தானாகவே அதாவது எதையும் சார்ந்திராத காரணம் தன்னை சார்ந்துள்ள மாயினால் தோன்றி இருக்கிறது அதுவே ஜீவர்களாகவும் காட்சி அளிக்கிறது பிரம்மே உலகமாக தோன்றி ஜீவர்களாகவும் காட்சி அளிக்கிறது ஆக பிரம்மந்தான் ஜெகத்து பிரம்மந்தான் ஜீவர்கள் அப்படிங்கிறத இப்படி சொல்லியிருக்கு ஆனால் இது புரியாது நமக்கு ஆ தொடர்ந்து இன்னும் விஸ்தாரமாக அதை விளக்கி சொல்றிய பிரவிஷ்டோ தேவத் மரமேஷு விவாத்தேவிஷோ மதமே தேவத அப்படின்னா ஒரு கேள்வி ஒரு ஒரு இந்த இந்த ஸ்லோகங்களை பல கோணங்களில் விளக்க முடியும் அப்படின்னா பிரம்மந்தான் உலகமாக ஆயிருக்கு கடவுள்தான் உலகமாகவும் ஆயிருக்கிறார் கடவுள்தான் உயிர்களாகவும் ஆயிருக்கிறார்னு சொன்னால் பூஜை எல்லாம் பண்றோமே கடவுளுக்கு எல்லாம் என்ன ஒன்னும் புரியலையே எதுக்கு கடவுளுக்கு பூஜை எல்லாம் பண்றோம் ஈஸ்வரஹா உபாசியகா அகம் உபாசகா இறைவன் வழிபாட்டுக்கு உரியவன் நான் வழிபட வேண்டியவன் அகம் பூஜகா ஈஸ்வரகா பூஜ்யா இதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு கேட்டா அது விவகாரத்தில் அப்படி இருக்கிறது என்று காட்டுவதற்காக இந்த ஸ் விஷ்ணுவாதிஷ்ட நுழைந்த தேவதா அபவத் விஷ்ணு ஆதி விஷ்ணு ஆதினா விஷ்ணு முதலானன் சிவபக்தர்கள்லாம் சிவன் முதலானன் போட்டு ஒன்னும் கிடையாது சிவன் விஷ்ணு இந்த சைவர்கள்லாம் விஷ்ணுவை வந்து கண்டனம் பண்றாங்க வைஷ்ணவர்கள்லாம் சிவனை கண்டனம் பண்றாங்க இது வந்து ரெண்டு ரெண்டும் தப்புன்ட்டான் ரெண்டும் தப்பு ரெண்டும் சரி அல்ல இதே இந்த சைவர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் இந்த சண்டை ஓயிறதே இல்லை அது இருக்கட்டும் அது வேற டாபிக் அல்ல விஷ்ணு ஆதி ஆதினு சொன்னா விஷ்ணு முதலான உத்தம தேகேஷு உயர்ந்த தேகங்களில் விஷ்டுழிந்த விணுத்தேக பிரவிஷா பரமாத்மா தபவத் இதிலிருந்து நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் இதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் விஷ்ணுனுடைய நமக்கு தெரியும் விஷ்ணுன்னா என்ன மேகசியாமம் பீத்த கௌசேய வாசம் ஸ்ரீவத்ஸ ஆங் அங்கம் கௌஸ்துபோத் பாசிதாங்கம் அப்புறம் வந்து சங்க சக்கரம் ச கிரீட்ட குண்டலம் ச பீத்த வஸ்திரம் எல்லாம் தேகந்தானே சொல்லி இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கு விஷ்ணுவாதி சிவனை எடுத்துக்கொண்ட பொன்னார் மேனியன் புலித்தோலை அரை கசைத்தவன் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவன் இந்த ரூபங்கள் நிறைய நம்ம பார்க்கிறோம் புராணங்கள் எல்லாம் விஷ்ணு அப்புறம் இந்திரன் வேற இருக்கான் புரந்திர அக்னி நிறுத்தி வருணன் வாயு குபேரன் நிறைய தேவதைகள்லாம் இருக்கு முப்பத்து முக்கோடி தேவர்கள்னா எத்தனையோ தேவர்கள் இந்த தேவர்கள் உத்தம தேகங்கள்னா இந்த தேகங்கள் எல்லாம் உத்தம தேகம் உத்தம தேகம்னா உத்கிருஷ்ட உபாதி உயர்ந்த உபாதின்னு அர்த்தம் விசேஷமானது உபாதி நம்ம வந்து நல்ல அழகான பனாரஸ் பட்டு புடவை கட்டின்டா என்னன்னு பட்டு புடவை கட்டிக்கிறோம் அது என்னன்னா உயர்ந்த புடவை நான் இது சாதாரணமாக முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு எது ஒன்று வாங்கி கட்டிக்கிறோன்னு அது என்ன நிக்கிருஷ்ட என்ன ஷாட்டிகா உத்கிருஷ்ட ஷாட்டிகா ஷாட்டிக்கா புடவை நீங்கள் வேணால் வேஷ்டி ஷர்ட்டை பேண்ட்டு எதுவும் போட்டு அதில் எதை போட்டுக்கிறோமோ அதை தவிர அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு மதிப்பு வர்ற மாதிரி நினச்சிக்கிறோம் வஸ்திரேன வாச்சா வப்புஷா வித்யா வினையே நச்சான்னா அதாவது ஒரு சபைக்கு போகணும்னா நல்ல ட்ரெஸ் ஆழ பண்ணிக்கணும் அப்புறம் வந்து பேச்சு சரியாக இருக்கணும் வஸ்திரம் அங்கே போய் தத்துக்குண்ணா வஸ்திரேனா வாச்சா வப்புஷா பர்சனாலிட்டி இருக்கணும் அது கஷ்டகோணலோடு இருந்தோன்னு வச்சுக்கோங்கல அதுக்கும் மதிப்பு இருக்காது ஆக வந்து வஸ்திரேன வாச்சா வப்புஷா அது இருந்தால் போறாது வித்யா ஒரு சபையில சோபிக்கணும் சொன்னா வஸ்திரம் வாக்குஷம் வப்புகுன சரீரம் அப்புறம் வித்தியா வினயும் ஆனால் இதுல சிலதெல்லாம் வந்து வேற விதமாக சொல்லுவோம் எதுக்கு சொல்றேன் இதெல்லாம் உத்கிருஷ்ட உபாதி உயர்ந்த உபாதி வாஜ்பாய்க்கு நமக்கு என்ன வித்தியாசம் வித்தியாசம் இருக்கு அவர் வாஜ்பாய் நம்ம சோகன் சோ நம்மளை சொல்லிக்கிறோம் அவருக்கு வந்து என்ன உபாதி அவருக்கு வந்து ஒரு பெரிய பதவியில் இருக்கார் அந்த பதவி அவருக்கு உபாதி அதனால் அவருக்கு இப்போ அவர் வந்து இந்த தேசத்தினுடைய அதிக நிர்வாகி பிரதம மந்திரி அது மாதிரி சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் விஷ்ணுவாதி உத்தம தேகேஷ் விஷ்ணு முதலான தெய்வ வடிவங்களில் இருந்து கொண்டு அந்த உடம்பு அவரோட மனசு அவரோட இது எல்லாம் விசேஷமானது நான் ரொம்ப சொல்ல ஆரம்பித்தா எனக்கு அவகாசம் போகாது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் உயர்ந்த உபாதி உபாதி உபாதின்னு சொல்கிறீங்களே சுவாமி அதுதான் எனக்கு புரியலேன்னு சொல்லி விடக்கூடாது உபாதின்னு சொன்னால் எது நாம் இல்லையோ அது நமக்கு உபாதி நம்ம வந்து என்ன நினச்சிட்டு இருக்கோம் நான் வந்து ஆண் அப்படிங்குறோம் உண்மையில் நம்ம ஆண் கிடையாது நான் இத்தனை நேரம் ரெண்டு நாளா என்ன சொல்லிட்டு இருக்கேன் பிரம்மம்னு சொல்லிட்டு இருக்கேன் உபாதி நான் சன்னியாசிங்கிறது எனக்கு உபாதி மனுஷனா இருக்கிற எனக்கு இருக்கலாம் அஹம் புருஷா அஸ்மி அஹம் மனுஷியா அஸ்மி அஹம் பிரம்மச்சாரி ஆசம் இப்பவும் பிரம்மச்சாரி தான் ஆனால் வந்து இருந்தாலும் சன்னியாசி பிரம்மச்சாரியா இருந்தே இப்போ சன்னியாசியா இருக்கேன் அப்போ என்ன ஆயிடுது தப்பா எடுத்த முன்னாது அப்போ பிரம்மச்சாரியாக நான் இருந்தேன் இப்போ நான் சன்னியாசி ஆகிட்டேன்னா ஆக பிரம்மச்சாரிங்கிறது எனக்கு ஒரு உபாதி சன்னியாசிங்கிறது இன்னொரு உபாதி நான் உங்களுக்கு புரியறதுக்காக இன்னும் சொல்கிறேன் இதெல்லாம் ஒரு என்னெல்லாம் நம்ம சொல்லிக்கிறோமோ சேர்த்துக்க நான் தமிழங்கிறது உபாதி நான் இந்தியனுங்கிறது சந்தேகமே இல்லை உபாதி நீங்கள் நான் பிரம்மம்ங்கிறத தவிர நீங்கள் எதை சொன்னாலும் உபாதி உபாதின்னு சொன்னா நம்மை யாரென்று அறியவட்டாமல் நம்மை தடுப்பது எதுவோ அது உபாதி மறைத்து அந்த பொருளை தராக காட்டுகிறதோ அது அந்த பொருளுக்கு உபாதி அதுக்கு உதாரணமா சொல்றது வந்து ஸ்படிகத்துக்கு பக்கத்தில் வைக்கிற பூவோ வஸ்திரமோ சொல்லுவோம் ஸ்படிகத்துக்கு பக்கத்தில் ஒரு சிகப்பு பூவை வச்சா அந்த ஸ்படிகம் முழுவதும் சிகப்பு மாதிரி தோணும் ஆனால் ஸ்படிகம் சிகப்பு கிடையாது அது வெள்ளை தான் ஆனால் அது சிகப்பு மாதிரி காட்டுறது எது இந்த செம்பருத்தி பூன்னு சொல்லுவோம் அப்போ செம்பருத்தி பூ ஸ்படிகத்துக்கு உபாதி உப்ப ஆதீயத்தே ஸ்வீயான் தர்மான் அனேன உபாதி பக்கத்தில் போய் தன்னோட இதெல்லாம் அதில் சேர்த்து அதை மறைக்கிறது அப்புறம் நம்ம நிறைய அபிமானத்தோடு இருக்கு நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் சொல்லிக்கிட்டே இருப்போம் விடாமல் உள்ளுக்குள்ள வேற நினச்சிக்கிறோம் வெளியில் வேற சொல்கிறோம் இது வந்து உபாதின்னு பேர் அது உயர்ந்த உபாதி யாரு விஷ்ணு ஆதி தேவர்கள் அப்புறம் வந்து மர்தியாதி அதம தேகேஷு விஷ்ணு ஆதினு போட்டிருக்கு ஆதிங்கிறதுனால நீங்கள் இந்திரன் எல்லாரையும் போட்டுக்கணும் ஆதினா முதலியேன்னு அர்த்தம் விஷ்ணு முதலான மேலான தேகங்களில் உத்கிருஷ்ட உபாதிஷு அப்படி போட்டுக்கணும் விஷ்ணு முதலான மேலான தேகங்களில் உத்கிருஷ்ட உபாதிஷு அப்படி போட்டுக்கணும் பிரவிஷ்ட தெய்வமாக ஆனார் மர்த்தியாதி மனிதனுக்கு பேர் இன்னொரு பேர் மர்த்தியான்னு பேர் மர்த்தியனா சாக அர்த்தம் மர்த்தியா என்ன அர்த்தம் சாக இருக்க போறவன் அர்த்தம் இந்த தேகம் சாக இது உடம்பு நாம சாகிறது இல்லை வஸ்து சா சைத்தன்யம் சாகிறது இல்லை ஆத்மா சாகிறது கிடையாது இந்த உடம்பு சாகிறதுனால இதோட சேர்த்து கொண்டுதான் நம்மலாம் இருக்கும் இல்லை மத்தியாதி அதம அது வந்து அப்புறம் வந்து புழு பூச்சி வரைக்கும் ரெண்டும் கெட்டால் நம்ம நம்ம உத்கிருஷ்ட உபாதியும் கிடையாது நிகிருஷ்ட உபாதியும் இந்த உடம்பு மத்தியம உபாதியும் பசு பக்ஷி மிருகாதி எல்லாம் என்னது நிகிருஷ்ட உபாதி விஷ்ணுவாதி தேவர்கள்லாம் என்ன உத்கிருஷ் உத்கிருஷ்ட உபாதி உயர் உத்கிருஷ்டம்னா உயர்ந்த உபாதி பசு பட்சி என்னது நிகிருஷ்ட உபாதி நம்மெல்லாம் மத்தியம உபாதி நம்ம இந்த உடம்ப சொல்றேன் இதில் என்ன இதில் என்ன மர்த்தியாதி அதம தேகேஷு ஸ்திதா பரமாத்மா என்ன ஏற்கனவே ஜீவரூபத்த பிராவிசத்தை சொல்லியாச்சு ஆ என்னால் இப்போ இருக்காருன்னு விட்டார் இதில் இருக்கக்கூடிய ஸ்திதா ஸ்திதா அர்த்தம் இருக்கிற பரமாத்மா இந்த மனிதன் முதலான பசு மிருகங்களுடைய முதலான முதலானங்கிற வார்த்தையை நீங்கள் சேர்த்து பசுபக்ஷி மிருகங்களுடைய சரீரங்களில் இருந்து கொண்டு ஸ்திதஹாசன் தேவதாம் பஜதி ஒரே ஆளு தான் இது தத்துவம் பு புரியிற போது என்ன சொல்லுவோம்னா வழிபட்டவனும் வழிபட்ட வழிபடப்பட்ட பொருளும் உண்மையில் ஒன்றுதான் இது வந்து நம்ம முதல்ல இப்படி சொல்றதில்லை கொஞ்சம் புத்தி பக்குவமாட்டங்கிறதுக்காக காத்துருக்கோம் அதுக்கப்புறம் தான் சொல்லணும் இங்கேயா தப்பாக சொல்லி மாட்ட வச்சுடக்கூடாது அப்பிரபுத்த சர்வம் பிரம்மே தி யோ வதேத் மகா நிறைய ஜாலேஷுன்னு ஒரு ஸ்லோகம் அதாவது சரியான புத்தி இல்லாதவங்ககிட்ட போய் எல்லாம் பிரம்மந்தான்னு சொன்னே ஆனால் நீ நரகத்துக்கு போயிடுவேன்னு சொல்லிடுச்சு நீ வந்து நிறையதா ஒரு ஸ்லோகம் இருக்கு அதாவது சரியான புத்தி இல்லாதவர்கள்ட்ட போய் எல்லாம் பிரம்மன் தான் அப்படின்னு நீ சொல்லி கொடுத்தியானா நீ நரகத்துக்கு போவே இல்ல ஜாகிரதையா சொல்லி கொடு அப்படின்னு சொல்றோம் தேவதாம் அந்த தெய்வத்தை வழிபடு என்ன தெரியறதுன்னா வழிபடுறத்துக்கு வழி வழிபடக்கூடிய தெய்வத்தினுடைய சரீரத்துக்குள்ளே இருக்கிறது யார் பரமாத்மா ஜீவாத்மாவனுடைய சரீரத்தில் இருக்கிறது யார் பரமாத்மா ஆ பரமாத்மாவே கீழான உபாதியில் இருந்து கொண்டு மேலான உபாதின்னு அவர் தான் இருக்கிறார் இப்போ உபாதி உபாதியை பூஜை பண்ணுறதே தவிர சைத்தன்யம் சைத்தன்யத்தை பூஜை பண்ணுறது நம்ம இப்போ உயர்த்து உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லணும்னா பிரதம மந்திரியும் நம்ம இது பண்ணுறோம் பிரதம மந்திரியும் மனுஷன் என்ன விசேஷம் இருக்கு அவருக்கு பதவிங்கிற உபாதி இருக்கு நமக்கு அந்த பதவிங்கிற உபாதி இல்லை நம்ம என்ன பண்ணுறோம் அவரை பெரியவராக இருந்துச்சு அவருக்கு மரியாதையெல்லாம் பண்ணுறோம் அதே மாதிரி தான் அப்படி சொல்லி இந்த இது அத்வைத்த சித்தாந்த சிந்தனை ஞாபகம் விசிஷ்டாத்வைத்திகளோ சைவர்களோ சைவ சித்தாந்திகளோ யாரும் இத கூட மாட்டாங்க அலைன்னு ஒரு சொல் கடல்னு ஒரு சொல் தண்ணீர்ன்னு ஒரு சொல் இருக்கு மூணு சொல் இருக்கு இந்த மூணு சொல்லுக்கும் பொருள் எத்தனை இருக்கு பொருள் ஒன்று தான் இருக்கு ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு ஒரு திருஷ்டியில் வித்தியாசமாக சொல்கிறோம் நல்லா எங்கும் நீக்க முறை என்ன சொல்கிறோம் கடல்னு சொல்கிறோம் அப்புறம் சின்ன சின்னதாக வர்றது வந்து போகிறத பார்த்து என்ன சொல்கிறோம் அலைன்னு சொல்கிறோம் அப்புறம் நம்ம ரெண்டுக்கும் ஆதாரமா இருக்கிறத பாக்கிற போது இதுல ரெண்டுலையும் இருக்கிறது யாருன்னா தண்ணீரே தண்ணீரை பூஜை பண்றது அலையாக இருக்கிற தண்ணீர் சமுதிரமாக இருக்கிற தண்ணிய பூஜை பண்ணுறது எப்படியோ அப்படித்தான் ஜீவாத்மா தேவதைகளெல்லாம் ஜீவன் வந்து தேவதைகளெல்லாம் பூஜை பண்ணுறோம் ஆனால் ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் அடிப்படையாக இருக்கிறது என்னது அதைத்தான் நம்ம சாஸ்திரத்தில் பிரம்மன் சொல்கிறோம் சுத்த சைதன்யம்னு சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம்னு ஒரு கிரந்தம் இருக்குது ஒரு நூல் இருக்குது அந்த கிரந்தத்தில் என்ன சொல்வதுன்னு கேட்டால் இந்த சாஸ்திரத்துக்கு விஷயம் என்ன அப்படின்னு கேள்வி இந்த சாஸ்திரத்துக்கு விஷயம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி அப்போ விஷயத்தை பற்றி சொல்கிற சாஸ்திரம் சொல்றது விஷயச்சைதம் ஜீவபிரம்மைக்கியலட்சணம் எத்தையத்தை வேதாந்தானாம் சமன்வய நான் எனக்குயந்தான்த்துக்குன்னா ஜீவ்ம ஐக்கிய லட்சணம் சுத்த சைதன்யம் இது எங்கிருந்து நீங்களா சும்மா சொல்றீங்களான்னு எவசியத்தை தத்து சுத்தம் சைத்தன்யம் அசியா விஷயம் வேதாந்தம் முழுவதும் என்ன பேசுறதுன்னு கேட்டால் அந்த சாஸ்திரத்தில் முழுக்க சொல்லி இருக்கிறது இதுதான்ப்பா இல்லை எத்தைவியாத்தா சமன்வய அந்த திருஷ்டியில தான் சொல்றோம் இன்னொரு உதாரணமும் பெரிய விஷ்ணு பலூன் விஷ்ணு பலூன் சிவா பலூன் என்ன அப்புறம் பக்கத்துல கருடா பலூன் ஏன்னா விஷ்ணு பக்கத்துல கருடனை வைக்கணும் இவருக்கு பக்கத்துல நீங்கள் இன்னும் உங்கள் கற்பனை இல்லை என்னெல்லாம் வர்ணிக்க நான் வர்ணிக்க ஆரம்பித்தா நிறைய பண்ணிட்டு இருப்பேன் அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடு வர்ணிக்கலாம் இது நீங்கள் எல்லா நவராத்திரி கொலு பொம்மை அத்தனையும் நினைச்சிக்கணும் நல்ல சௌரிய நவராத்திரி வர வர நவராத்திரி கொலு பொம்மையில் இருக்கக்கூடிய மேலே இருந்து கீழே வர செட்டியார் கடையிலிருந்து பார்க்கல இருந்து எல்லாம் வச்சா இப்போ அது அத்தனையும் என்னென்னா பேப்பர் மெஷனு சொல்லுங்க இல்லாட்டி களிமண்ணுன்னு சொல்லணும் பேப்பர் மெஷ் புதுசாக வந்திருக்கேன் அது சொல்லணும் எல்லாமே என்ன ரூபம்னா கடைசியில அது மாதிரி நம்ம வந்து இவ்வளவெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் உண்மையிலேயே ஈஸ்வரனும் நாமளும் ஒன்றுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லுவாங்க அப்ப பலூன் முழுக்க என்ன இருக்கு காத்து இருக்கு அது மாதிரி அவ்வளவுதான் இனிமே சுவாமி இனிமேலும் எல்லாத்துலயும் நீங்க வந்து ஒரு பத்தனையும் போட்டுங்க பலூனுக்குள்ள இவருக்குள்ளே இருக்கிறது காத்து நீங்க தண்ணீர் உதாரணம் எடுத்துங்கோ காத்து உதாரணத்தை எடுத்துங்கோ ஆகாசத்தை திருஷ்டாந்தமா எடுத்துங்கோ மண்ண உதாரணமா எடுத்து நகைய உதாரணமா எடுத்துங்கோ என்ன எடுத்துட்டாலும் இத்தனை திருஷ்டாந்தமும் சொல்லி நமக்கு புரியலன்னா அப்புறம் வந்து கடவுள் உங்களை காப்பாற்றுவாரா எத்தனை முறைதான் கற்கினும் கேட்கினும் என் இதயம் ஒடுங்கவில்லை யான் எனும் மகந்தைதான் எள்ளளவும் மாறவில்லை இருக்கட்டும் அப்போ இவர் என்ன பண்றாருன்னா இது இதுல கொண்டு பூஜை பண்ணி கொண்டிருக்கார் இவர் அதை டெவலப் பண்ணுறார் இப்போ நம்ம அதை மறந்துடணும் இப்போ என்ன மறந்துடணும்னா என்ன அர்த்தம் அது ஒரு பக்கம் இருக்குது பிரம்மா பிரம்மம் தான் பரம்பொருள் தான் உலகமாக ஆச்சு ஜீவர்களாகவும் ஆச்சு உயர்ந்த சரீரங்களில் இருந்து கொண்டு பகவானாக இருக்கார் தாழ்ந்த சரீரங்களில் இருந்து கொண்டு ஜீவர்களாக இருந்து உயர்ந்த சரீரங்களில் இருக்கிற பகவானை பூஜை பண்ணிகிட்டு இருக்கார்னா பூஜையை ஏற்றுக்கிறவர் யார் பகவான் பூஜை பண்றவன் யாரு கர்த்தா பகவான் போக்தா பூஜை பூஜைய வாங்கிக்கிறவரும் வழிபடுபவனும் வழிபடப்படும் பொருளும் ரெண்டுமே ஒரே பொருள் இத பூஜை பண்ணிக்கொண்டே இருக்கார இப்ப அதெல்லாம் மறந்துட்டாரு இவர் ஜீவனா நினைச்சுட்டார் ஜீவனா பிறந்துட்டதுனால ஜீவனாவே நினைச்சுட்டு இருக்காரு இந்த அலை வந்து திடீர்னு தண்ண ஐயோ நான் இப்படி சின்ன அலையா போயிட்டேனே படிக்காத அலையா போயிட்டேனே எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸே தெரியலையே என்னெல்லாமோ காம்ப்ளக்ஸாக டெவலப் பண்ணி வச்சுட்டு இருக்கு கன்க்ளூஷன் நிறைய முடிவெல்லாம் பண்ணி வச்சுட்டு நான் இப்படி தான் இருக்கேன் நமக்கு எங்கே மோட்சம் வரப்போ அப்படின்னு சொல்லி இந்த அலை நினச்சிகிட்டே இருக்கேன் முக்தி ஸ்வரூபமாக இருக்கிற இந்த அலை பார்த்தாலும் அதை அந்த அதோட நீங்கள் பேசிட்டா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அலை பேசுகிற மாதிரி அது மாதிரி என்ன பண்ணுறதுன்னா பாருங்கள் அடுத்த அநேக ஜன்மபஜநாத் शिष्यते स्वयं ீதிச்சாரேவினா जन्म அனை இந்த ஜீவனாக இருக்கக்கூடியவன் என்ன பண்ணுறான்னு சொல்லுகிறது அனைவஜன்மன இப்படி ஒரு தர ஒரு பிறவியில் ரெண்டு பிறவியில் சொல்லுவார் பிழைத்தும் வரிசையா வரும் வறுமையில பிழைத்து செல்வத் வறுமையிலிருந்தும் தப்பிச்சு செல்வத்திலிருந்தும் தப்பிச்சு செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் கல்வி என்னும் பல்களை பிழை பிழைத்தோம் இப்படி ஒன்று வரிசையாக சொல்லி தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாயி என்று மாணிக்கவராட்சிகர் சொல்லுவார் எத்தனையோ வாழ்க்கையில் எத்தனை நிகழ்ச்சியை கடந்து வந்திருக்கேன் லிஸ்ட் போடுவார் இத்தனை தப்பிச்சு இன்னைக்கு வந்திருக்கேன் பகவானே எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் இப்போ நம்ம கொஞ்சம் பத்தி பக்கம் போகிறோம் அதை மறந்துட்டோம் பரமாத்மாவும் நான் தான் ஜீவாத்மாவும் நான் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுங்கிறத பற்றி இப்போ மறந்துவிட்டோம் இப்போ ஜீவாத்மாவாக வச்சுன்னு பேசணும் ரொம்ப நாளைக்கு இவன் பஜனை பண்ணுறான் அநேக ஜென்ம பஜனா ஒரு ஒரு பிறவியில் ரெண்டு பிறவியில் பகூனாம் ஜென்மனாம் வந்து அநேக ஜென்ம சம்சித்தாக அதனால் அநேக முதல்ல வந்து ஆர்த்த இருந்து அப்புறம் அர்த்தார்த்தி பக்தனாகி அப்புறம் என்னென்னா ஞானி பக்தனை கொண்டே வரக்கூடாது ஜிக்யாசு பக்தனாக மாறுகிறான் அநேக ஜென்ம பஜனா பல ஜென்மாவில் என்ன பண்ணிட்டு இருந்தான்னா கோவிலுக்கெல்லாம் போய் என் கஷ்டத்தை போக்குங்கிறதோடு சரி கஷ்டம் வந்தாதான் கோயிலுக்கே போவார் அவர் அல்ல கஷ்டம் வரத்துக்கு முன்னாடியே காப்பாற்றிக்கிறதுக்கு பண்ண மாட்டார் வறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும்ன மாதிரி இவர் கஷ்டம் வர்ற போது மாத்திரம் கடவுளே தான் கத்துவார் அதுக்கப்புறம் அவர் சாதாரணமாக இருந்துட்டு இருப்பார் முதல்ல பல ஜென்மாக்களில் துன்பம் நீங்கணும்னு கடவுளை வழிபட்டு அப்புறம் இன்பம் அதிகமாக வேணும்னு பணம் வேணும் அது வேணும் இது வேணும்னு வழிபட்டு அவங்க ஐயர் பேரை சொல்லி கொடுக்குறாரு கோட்டி லாபகர சித்தியர்த்தம்ங்கிறார் இங்கே வச்சிருக்கிறது மழையும் கிடையாது அவர் சொல்லி கொடுக்குறார் கோட்டி கோட்டி வியாபார இஷு லாபகர சித்தியர்த்தம் அவர் சொல்லிக் அந்த சங்கல்பத்தை பார்த்தாலே அதுவே பண்றதுசேஷமா சொல்றதுக்கு ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்காங்க சொல்லின்றது அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து என்னன்னா இதெல்லாம் ஒண்ணும் சாரம் இல்லை இதா பணமெல்லாம் பார்த்தாச்சு பதவி எல்லாம் பார்த்தாச்சு மாலை புகழ் எல்லாம் பார்த்தாச்சு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி உண்மையை உணரணுங்கிற எண்ணம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் வரலாம் சொல்றார் ஸ்வ விசாரம் சிக்கீர் என்ன தன்னை பற்றிய ஆராய்ச்சியை செய்வதற்கு ஆர்வம் கொள்கிறான் அதெல்லாம் வந்து தமிழ்ல நான் இப்படி சொல் போடல ஏதோ ஒரு புத்தகத்தில் இருக்குது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லிவிட்டேன் நீங்கள் போட்டுங்கோ அநேக ஜென்ம பஜனா எத்தனையோ பிறவிகளில் இறைவனை வழிபட்ட காரணத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பக்தி பண்ணி பூஜை பண்ணின காரணத்தினால என்ன கிடைச்சது அது ஈஸ்வரா நுகிரஹா தேவ பும்சாம் அத்வைத வாசனா என்று ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு ஈஸ்வனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் நமக்கு அத்வைத ஜானம் ஏற்படும்னு சொல்லியிருக்கு அநேக்கன்ம பஜனா ஒரு ஜென்மா இல்ல ரெண்டு ஜென்மா இல்ல பல ஜென்மாக்கள்ல கடவுளை வழிபட்ட காரணத்தினால ஆர்த்த பக்தனாகவும் அர்த்தார்த்தி பக்தனாகவும் இருந்தவன் ஜிக்யாசு பக்தனாக மாறி அமைகிறான் அப்படி மாறின உடனே என்ன ஆகுதுன்னா சிக்கீர்ஷதி தன்னை பற்றி தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்க இருந்தானே என்று சொன்னபடினால தன்னை அறிந்து இன்ப வெண்ணிலாவே நீ தந்திரம் ஒன்று சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே சொல்ல தன்னை அறியணுங்கிற ஆசை வரதான் தன்னை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கணும் கஸ்துவம் கோம் ஆக ஜனம்சாரம்ாாரர் பஜகோவிந்த சொற நீன் யார் குத ஆயாத்திருந்து வந்தாய் கா எங்க அம்மா யார் ஹோமே தாத்தா அப்பா யார் இரிபாவைய சர்வம் அசாரம் எல்லாம் சாரமே கிடையாது இன்னொரு இடத்துல வேற சொல்லி இருக்கு நிறைய சொல்ல ஆரம்பிச்சா போயிட்டே இருந்திருக்கு கோணாமபந்த கதமேஷ ஆகதாசிய கதம் விமோக்ஷனாத்மா பரம க ஆத்மா தயோர் விவேக கதமே ததுச்சியதாம் விவேக சுடாம அதனால வந்து பந்தம்னா என்ன மோட்சம் நான் என்ன இதெல்லாம் விஷயங்கள் இருக்கேன் அது சொல்லியிருக்கு ஆனால் இவர் நமக்கு அதெல்லாம் சொல்லலை வித்யாரண் சுவாமி ரொம்ப அழகாக சொல்லிவிடுக்குறாரு தன்னை பற்றி விசாரம் பண்ண ஆரம்பிச்சுவிட்டாங்க இது வரைக்கும் சீரியலை பற்றி விசாரம் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ சீரியஸாக அப்படி கொஞ்சம் அந்த மாதிரி சீரியஸான நேரத்தில் சொல்லிடணும் சீரியலை பற்றி விசாரணை அடுத்த வாரம் என்ன வரப்போகுதோ தெரியல நம்ம ஒரு வாரம் வேறு இங்கே வந்துட்டோமா என்னெல்லாம் வந்துருக்குன்னு தெரியல அது வேற ரெக்கார்ட் பண்ண வச்சுருக்கு சொல்லியிருப்பாங்க சில பேர்லாம் நான் வந்து மறக்காமல் பார்க்கணும் அந்த அண்ணாமலையை விட்டுறக்கூடாது அதனால் நீங்கள் ஒழுங்காக ரெக்கார்ட் பண்ணி வச்சி சீரியஸாக என்னன்னா இத்தனை நாடாக இதுலையே போயின்ட்டு இருந்ததா புத்தி அதை பிடிச்சி இழுத்து கஷ்ட பிரத்யகாத்மானதுன்னு உபனேஷத்து சொல்கிறது எல்லாம் இத்தனை நாடாக வெளியிலயே புத்தி போயிட்டு இருந்தது பாஹ்ய விரத்தியாகவே இருந்தது இப்போ தான் என்ன பண்ணுறான்னா திருப்பறான்னா ஸ்வவிச்சாரம் ரிஷிகேஷத்துக்கு போய் காலையிலேயே சாயங்காலம் உட்கார்ந்து ஸ்வவிச்சாரம் அப்படி தான் நினச்சிக்கிறேன் நான் சிக்கி நினச்சாதான் நான் பாடம் சொல்ல முடியும் ஸ்வ விசாரம் சிக்கீர்ஷதி சிக்கீர்ஷத்தின்னா கருத்தும் இச்சதி ஜிக்னாசதி விவிதிஷதி அறிய விரும்புகிறான் சிக்கீர்ஷதி சரி விசாரம் பண்ணி என்ன ஆச்சுன்னா நீங்கள் ஒன்று போட்டுக்கணும் இல்லைன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது விசாரம் வந்து தானாக பண்ணக்கூடாது நாமவே விசாரம் பண்ணினா விசாரம் அதிகமாகிடும் விசாரத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது விசாரம்னா கவலைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது பழக்கத்தில் அது ஒரு ஒரு ஒரு ரூடி வாக்கியம் விசாரம்னா ஆராய்ச்சின்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஆக விசாரத்தை வந்து ஸ்வவிச்சாரம் இல்லை வேற எதை பற்றியும் விசாரம் இல்லை அவர் யார் இவர் யாரெல்லாம் பற்றியும் விசாரம் இல்லை ஆத்ம விசாரம் தன்னை பற்றின விசாரம் தன்னை பற்றின விசாரத்தை வந்து குரு சாஸ்திரத்தின் துணையோடு தான் செய்யணும் தனியாக பண்ணினா எல்லாம் தகராறு ஆயிடும் தயானு சொல்லுவார் ரொம்ப அழகாக சொல்லுவார் என்ன சொல்லுவார் நான் யாருங்கிற கேள்வி ஒண்ணுத்துக்கு உதவாத ஆளு ஏதோ ஒண்ணு நான் யார்னு என்கிட்ட கேக்குறேன் நான் யாருங்கிறது எனக்கு தெரியுமா தெரியாது நான் பிரம்மங்கிற ஞானம் எனக்கு எப்படி தெரியும் எனக்கு தான் எனக்கு அஜானம் இருக்கேன் நான் யாருங்கிற போது நான் என்னவா இருக்கேன் என்ன எனக்கு என்ன யாருன்னே தெரியல அப்போ நான் யார் அஜானி அஜ்ஞானியாகிய எனக்கு ஞானம் எப்படி தானாக வரும் நான் உட்கார்ந்து கண்ணை மூடின்னு கங்கை கரையில் போய் நான் தான் உபனிஷத்தெல்லாம் படிக்க மாட்டேன் பெரியவங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன் நான் தனியாக புதுசாக கண்டுபிடிக்க போகிறேன் அதனால நான் கங்கை கரையில் எங்கேயும் பா உட்கார்ந்துட்டு இப்படி கண்ணை மூடின்னு நான் யார் நான் யார் நீங்கள் எத்தனை ஜென்மாவில் உட்கார்ந்து எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருக்கினும் கண்ணா ரகுதினை கண்டு அறிவார் இல்லை ஆயினா நீங்கள் வந்து எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் கூட சுருக்கமாக சொன்னால் சுலபம் குரு சொல்லி கொடுத்தா ரொம்ப எளிது எளிமையாக இருக்கிற விஷயத்தை போய் நம்ம ஏன் கடினம் பண்ணிக்கணும் இல்லை நான் யாருங்கிற கேள்வியை கேட்கற போதே நான் யாருன்னு எனக்கு தெரியலைங்கிறதுனால அந்த கேள்வி எனக்கு வருது தெரிஞ்சிருந்தா எனக்கே நான் நான் யாருன்னு கேட்குறேன் அப்போ நான் யாருங்கிற கேள்வி கேட்குற போது எனக்கு அறியாமை இருக்கிறது என்பது எனக்கு விளங்குகிறது என்னிடம் அறியாமை இருக்குன்ற பொழுது அறியாமை தானாகவே எப்படி நீங்கும் ஆக பரம்பரை பரம்பரையாக சொல்லிக் கொடுக்குற குரு கிட்ட போனாதான் அவருக்கு அவர் அறியாமையில் இருக்காரா அறிவோடு இருக்காரா சந்தேகம் இல்லை அவர் அறிவோடு இருக்கார் அறிவோடு இருக்கிறவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தா அறியாமல் போகிறது சுலபமா நானாக கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறது முடியுமா இப்போ எத்தனையோ உங்களுக்கு சந்தேகம் ருத்ராட்சம் எங்க கிடைக்கும் நீங்க கங்கக்கரையில் உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க ருத்ராட்சம் எங்க கிடைக்கிறது தெரியும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அதேதான் இது வந்து எதா இருந்தாலும் சரி நீங்க வந்து இங்க ஹரித்வார்லேருந்து ட்ரெயின் எத்தனை மணிக்கு போறதுன்னு கேட்டா நீங்க ஆபீஸுக்கு போவீங்க என்கொயரி பண்ணுவீங்க போன் பண்ணணும் இல்லாட்டி டைம் டேபிளை புரட்டி பார்க்கணும் அதுக்கு எதோ சாதனத்தை பயன்படுத்தினா தான் இல்லாட்டி எப்படி தானாகவே அது உதிக்கும் எல்லாரும் என்ன நினச்சிட்ருக்கோம்னா நம்ம வந்து கண்ணை மூடி தியானம் பண்ணினா நான் யாருங்கிறத விளங்கிடும் என்னத்துக்கு நாடகத்தீபெல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டுருக்கீங்க அனாவசிய படிப்பு ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பேசாமல் புஸ்தகத்தை மூடி வச்சுட்டுருக்கோம் கண்ணை மூடி உட்கார்ந்துட்டுருங்க ஒன்றும் தூக்கம் வரும் இல்லை டீச் ரொம்ப நாளைக்கு இப்படியே பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது ஆண்டு யோகம் இருக்கினும் கண்ணாரமதினை கண்டறிவார் இல்லை குரு சாஸ்திரத்தினுடைய துணையோட தான் விசாரம் பண்ணுவோம் அதெல்லாம் வந்து கடைசியில ஒரு ஸ்லோகம் இருக்கு நான் அந்த ஸ்லோகத்தை இப்பவே சொல்றேன் பாருங்க இருபத்தி நான் இருபத்தி அஞ்சாவது ஸ்லோகம் நான் ஒன்றும் சும்மா சொல்லப்படாது இதுலயே இருக்கு பிரமாணத்தை காமிச்சுட்டேன் சரி வந்து படிச்சு பாருங்க ால் அந்த விஷயத்தில் பிரமாணத்தின் அபேட்சை கிடையாது இருப்பதால் அபேட்சை கிடையாது என்று அவ்வித அறிவு வேண்டுமே என்றால் குருமுகமாக வேதத்தை படி குருமுகமாக வேதத்தை ஸ்ருதிம்பட்ட குரோர் முகாத் குருவினுடைய முகத்திலிருந்து ஸ்ருதியை படின்னு சொல்லி அந்த ஸ்லோகம் சொல்லிடுச்சு அதனால அதை இங்கேயே போட்டு வச்சுங்கிறான் அப்புறம் பண்ணி என்னாச்சுன்னா விசாரம் பண்ணிகிட்டே இருக்கா விசாரம் பண்ணி முடிக்கணும்ப்பா ஏழு நாளில் கிளாஸ் முடிக்கணும் அதனால் விசாரேன வினஷ்டாயாம் மாயாயாம் விசாரேன மாயாயாம் வினஷ்டாயாம் சத்தியாம் நல்ல விசாரம் பண்ண பண்ண என்னாகிறதுனா எல்லாம் பஞ்சகோஷ விவேகம் அவஸ்தாத்ரய விவேகம் ஸ்தூல சூக்ம விவேகம் அத்தியாரோப அபவாத விவேக் பிரக்ரியா எல்லா கிரமங்களையும் பயன்படுத்தி சாஸ்திரத்தில் என்னெல்லாம் முறைகள் இருக்கிறதோ அத்தனை முறைகளையும் பயன்படுத்தி ஆராய்ச்சி செய்த பிறகு என்னாகும்னா மாயாயாம் வினஷ்டாயாம் சத்தியம் சத்தியம் இருஸ்கிருதம் தெரிஞ்ச கொடுக்கா சொல்கிறேன் மாயை அழிந்த பிறகு இந்த இடத்துல மாயா அவித்யான் அர்த்தம் என்ன நீங்கும் பண்ணினா என்னாகும் என்ன பண்ணும் அஜானத்தை அழிக்கும் மாயாயாம் வினஷ்டாயாம் மாயை நீங்க நீங்கிவிடும் அப்ப என்ன ஆகும் சிஷ்யதே தான் மட்டுமே எஞ்சி இருப்பான் தான் மட்டுமே எஞ்சி இருப்பான்னு சொன்ன ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கு முன்னாடி இவன் தான் தான் இவன் மாத்திரம்தான் இருந்தான் அவித்ய வந்தது அவித்திய போச்சு இவன் வரல இவன் போகலை ஆகையினால இவன் முன்னாலேயே இருக்காங்கிற ஸ்லோகத்துல இருக்கு சுயம் சிஷியத்தை என்ன என்ன அர்த்தம் இவன் மட்டுமே எஞ்சி இருப்பான்னா என்ன அர்த்தம் இதுக்கு முன்னாடி இவன் இருந்தான்னு தான் அர்த்தம் ஆகினால இவன் ஆகிறான்னு அர்த்தம் இல்லை நான் பிரம்மமாக ஆகிறதுங்கிறது கிடையாது பிரம்மமாக ஆக முடியாது நாம் எப்பொழுதும் பிரம்மமாகவே இருக்கிறதுனால பிரம்மமாக ஆகிறதுங்கிறது கிடையாது ஆக ஸ்வயம் சிஷியத்தே அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா அஜானமெல்லாம் பரிபூர்ணமாக நீங்கி ஒரு பொருள் தான் இருக்கு பிரம்மமாகிய நான் ஒருவன் மட்டுமே இருக்கிறேன் மையேவ சகலம் ஜாத்தம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மஜி சர்வம் லயம் ஜாதி தத் என்னிடத்தில் தான் எல்லாம் உண்டாயிற்று என்னிடத்திலேயே எல்லாம் நிலை என்னிடத்திலேயே எல்லாம் ஒடுங்குகிறது அப்படின்னு ஜலம் சொல்கிற மாதிரி உதாரணத்து ஜலம் இப்படி பேசணும்னா கேட்கக்கூடாது அதே மாதிரி இது திரைய திற கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும்னு எது தோன்றுறது திற பேசுறது என்னிடத்திலேயே எல்லாம் உண்டாயிட்ரு என்னிடத்தில் தான் சன் டிவி தெரிகிறது என்னிடத்தில் தான் அந்த டிவி சனி டிவி தெரிகிறது எந்த இடத்தில்தான் அதுவும் சனின்னு ஒன்று கிடையாது இந்த என்னிடத்தில் தான் அந்த டிவி தெரிகிறது இந்த டிவி தெரிகிறது எல்லா டிவியும் எங்கிட்ட தான் தெரிகிறது எல்லா கடைசியில் இருக்கிறதும் எங்கிட்ட தான் தோன்றுவதும் இங்க தான் இருக்கிறதும் இங்கே தான் ஒடுங்கறதும் எப்படி இருக்குமோ அப்படி கற்பனை பண்ணி அப்புறம் திற பேசுறதும் நம்ம புரிஞ்சுக்கணும் கடைசியில் நம்ம இடத்துல தான் இத்தனையும் தோன்றியது அது ஒன்று மட்டுமே எஞ்சி இருக்கும் அத்வைத்தமேவ அவசிஷ்யத்தே அத்வைத பிரம்ம ஆத்மஸ்வரூபமேவ அவசிஷே முதல் ஸ்லோகம் என்ன சொல்லியது பிரம்மன் ஒன்றுதான் இருக்கு அது மாயையினால உலகமாகவும் உயிர்களாகவும் ஆயிற்று விஷ்ணு முதலான தேகங்கள்ல எல்லாம் இருக்கு மனிதர் முதலான தேகங்கள்ல மனிதர் முதலான தேகங்கள்ல இருந்து கொண்டு இந்த தேவதையை வழிபடுகிறான் அப்படின்னு சொல்லி ஏன்னா மற்றதை எடுத்துக்க வேண்டியதில்லை ஏன்னா இங்கே நமக்கு தத்துவம் வேணுங்கிறதுக்காக அதுக்கெல்லாம் ஞானம் கிடையாது விவேகம் கிடையாது மற்ற தேகங்களுக்கு அப்போ ரொம்ப நாள் வழிபட்டதுனால என்ன ஆச்சுன்னு கேட்டால் தன்னை பற்றி ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை வருகிறது அப்படி ஆராய் ஆ ஆசை வந்ததுனால குருக்கிட்ட போய் அந்த ஆராய்ச்சியை பண்ணினத்துனால பித்தியத்தை ஹிருதயிரந்தி சித்தியன் சர்வம்சய்தே கர்மா திருஷ்டே பராவரே இந்த உண்மையை தெரிந்து கொண்ட உடன் அவனுக்கு அவன் என்னாச்சுன்னா எதுவுமே ரெண்டாவதாக கிடையாது ட்வைத்த நாசருத்தை நிலயனே அபயம் பிரதிஷ்டோ அபயம் சௌரிக்காக பிரிக்கிறேன் வேதம் சொல்லு அதுக்கப்புறம் பயமே ரெண்டாவதா ஒரு ஆள் இருந்தாதான் நமக்கு பயமே இருக்க போறது மட்டுமே இருக்கிறான் ஜீவாத்மாவும் கிடையாது பரமாத்மாவும் கிடையாது ஜீவேஸ்வர ஜெகத் கிடையவே கிடையாது என்று சாஸ்திரத்துல மற்றொரு இடங்கள்ல சொல்லப்பட்ட இந்த அளவில் இதை இன்றைய இன்றைய வகுப்பு பூர்த்தி பண்ணுகிறேன் மேலும் உள்ள ஸ்லோகளை நாளைக்கு நாளைக்கு பார்க்கிறேன் ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகிணே வோமவத் வியாப்த தேகாஜதிணா மூர்த்தே நம ஓம் சாந்தி ஷாந்தி ஹரி ஓம்